الحمد لله نحنه ونستعينه ونستغفره ونقوم به ونتوكل عليه فنحن بالله من شرور ينفسنا ومن سيئات يحومنا من يأهد الله فلا مضل له ومن يضلله فلا حدي له ونجهد على لا بله إلا الله وحكه لا شريك له ونجهد أن سيدنا ومولانا محمد عبد وعصوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اللهم سبحانك وتعالى وبحمدك لا إله الا انت استغفرك و اتوب اليك بسم الله الرحمن الرحيم اينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج منيعة صلى الله عليه وقال النبينا عليه الصلاة والسلام وقفلوا نكره آده والله إلى آخر الحديث حقا ما قال عليه الصلاة والسلام على وقت أضغارا نحرق البريون باقي أضغار من ترنامت العربي كيبين صادما دم إذن من نستذكره دي سرمات كونة تخصر لا يعلم إذن نبي صلى الله عليه وسلم أمر بالميدون இந்த நீர் பின்ன்காலத்தில் ஒரு வாரியம் அளதாக இருக்கக்கூடாது வாழாத அளவாக இருக்க வேண்டும் என்று உயிர்த்தியாக செய்த உத்தம சகாபாக்கள் சாபியோ சபிய்கள் மற்றும் கூடிய பொறுமையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இந்த வானம் போனிருக்கும் காலம் எல்லாம் சாத்தியம் சமாதானம் உள்ளவராக விமான கண்காணியிலே எடுத்து நடக்குமாறு கட்டளை எடுத்து நடக்குமாறும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு சமைந்து கொள்ளுமாறு கட்டளை அந்த தீய விஷயங்களை விட்டும் தன்னை முற்று முதலாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவது ஹெலக்கும் அப்பா உங்களுக்கும் நசீகர்த்தும் செய்து கொள்கின்றேன் பெரிய அடக்கியாளர் கூடியவனோட்டான் அவன் அவன் மணி அவன் அதாவது தேவை அற்றவன் யாருக்கிட்டையும் இந்த துணியாவை படைக்கிறதுக்காக வேண்டிய ஐடியா கேட்கலாம் யாருக்கிட்டே இப்பொழுது கூடாவுக்கு யாரும் இல்லை கனியமான போற்ற அவன் அற்றவன் அவன் உலகத்து ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கனியமான அல்லாஸ் பகாம போக்ச ஆளா அடீந்து புதுசிலான் எவனு ஆதன் சுல்வாதி அரசும் பயப்படாத என்னுடைய அரசாட்சி இருக்கும் காலம் எல்லாம் நீ யாருக்கும் பயக்கூடாதி பாப்தி நான் அவதா என்னுடைய ஆட்சி எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும் அது அறியாது நீச்சயத்துல நீ விளையாடாத உணவு இல்லாம போயிரும் அப்படி பயப்படாதே உணவு இல்லாம போயிரும் ரிஸ்க் போயிரும் என்னுடைய ஹசானா நிரம்பிருக்கும் காலம் எல்லாம் என்னுடைய ஹசானா நிரப்பப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் நீ ரிஸ்க்கு தப்பி போறது நீ பயக்கூடாதி நான் பண்பு அவதா جبن السماوات ولم என்ன ஒன்றும் كل எவ்வளவு அதுவுடைய மகனே நான் இந்த வாகனத்தை படைக்கிறதுக்கு இந்த பூமியை படைக்கிறதுக்கு நட்சத்திரங்கள் கோலங்கள் கடல்களை படைக்கிறதுக்குள் வாசுள் அசூக்கமும் இல்லை நீ தேவைப்படக்கூடிய நேரத்தில் உனக்கு ஒரு ரொட்டி துண்டு சாரத்துக்கு என்ன எனக்கு கஷ்டமா இந்த உலகத்தை படைச்ச அந்த சராசரத்தை படைச்ச ரபுல் ஆலமீர் கஷ்டிமுகாலிப நீ எதிர்பறையுமா அது உடைய மகனே உனக்கு எனக்கு நீ செய்ய பொ கடமைகள் இருக்கிறது உனக்கு செய்யறதுக்கு அதாவது உனக்கு டிஸ்கார்டு ஏன் பொறுப்பு அதாவது சொல்லிட்டு சொல்றான் எந்த செய்யமாட்டேன் எந்த மாற்றமும் செய்யமாட்ட நல்லா சொல்றேன் நான் ஆளு மாடுகள் ஒகங்கள் எப்படி சுத்தி திரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு உணவை சம்பாதிக்குமோ அது ஆக்கிடுவேன் அழைக்க துணியா உனக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்ன இந்த உலகத்தை இந்த துணியா உனக்கு சாத்திடுவேன் ஆடம்பரத்தின் உலகத்தில் நான் நிர்ணயித்து வச்சுக்கிறேனோ என்னத்தான் பிரித்து வச்சுக்கிறேனோ அதை மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் உலகம் என்பது ஒரு சத்தமான வாழ்க்கை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லா மகானு குவச்சாலா ரெண்டு சாண பத்தியும் நல்லவர்கள் பெற்றவர்கள் காசிர்கள் முஸ்லிம்கள் இவர்களை பத்தி எல்லாம் மகானு குவச்சாலா இந்த குரான் ஏராளமான இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறோம் அல் அல்லா சாரா ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய உள்ளத்தின் மூலமாக அவன் அதாவது நன்மையான விஷயங்களை செய்து கொள்ள முடியும் அவனுடைய அந்த உள்ளத்தின் மூலமாக அவருடைய நஷ்டின் மூலமாக அதாவது அல்லாஹ்க்கு மாற்றமான முறையில் நடந்து கொள்ள முடியும் அல்லா கூடிய நேரத்தில் நினைச்சி நப்ச அடக்கி அல்லாக்கு வயது உலகத்தில வாழ்ந்துட்டார்களோ பையன ஹியல் மாவுவா அவர்கள் அவர்கள் போக்கூடிய இடம் அவர்கள் தங்கும் இடம் அதே அதில் சோருக்கம் என்பதாக அல்லாஹு சொல்லிக்காட்டு மவா முதலமைச்சர் யாரு யாரே நினைவுற்ற ஆள் இல்ல தேர்ந்தோன்கள் அவர்கள் அவர்கள் போகக்கூடிய இடம் அவர்கள் தங்கக்கூடிய இடம் நலம் என்பதாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கை மனிதன் அதாவது மனிதனுக்கு சோதனையான வாழ்க்கை கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதுல அதாவது மனைவி பிள்ளைகள் வாசல் இவைகளாம் ஒரு அலங்காரமாக கொடுத்திருக்கிறார் மனிதன் அதாவது வாழ்க்கைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டியமாக கொடுத்து மனோ இச்சைகளை மனிதனுக்காக வேண்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு அதாவது பெண்ணை பார்த்தால் அவனுடைய மோகம் போனால் அவருக்கு அந்த பெண் அலங்கரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவளுக்கு வீடு வாசல் இவைகள் அலங்கரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது கனியமானவர்களை இவைகளை ஜெயித்துவிட்டு இவைகளை இல்லாமலாக்கி அல்லாம் சொன்ன கட்டளை எடுக்கிறார்களோ அல்லாம் சொன்ன கட்டளை யாரும் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா ஒரு மகான ஓட்டாலா சக்கராத்துடைய நேரத்தில் மலாயக்கமார்கள் வருவாங்க சக்கராத்துடைய நேரத்தில் கோடாத கோடி மலாயக்கமார்கள் வருவாங்க யாரே இவரே உலகத்தில் வாழ்க்கையில மருத்துவங்கள பத்தி நல்லெண்ணம் இல்ல மற்றவங்களை பத்தி நல்லெண்ணம் இல்ல அவர் பைத்து கடனை கெஞ்சி கேட்பாரு ஆஹ் கடன் கொடுக்கக்கூடிய அவரு கொடுக்க கூடிய நேரத்துல அவரு சரியான டைம் கொடுக்கறதில்ல அவருக்கு அதாவது அவருடைய கடனை சரியான முறையை நினைவேற்றல இப்படி உலகத்தில் எப்படி வாழ்ந்துச்சு இப்படி வாழ்ந்துச்சு இவரே இப்படி இருந்துக்காரு என்ன அமைப்பு இருந்துச்சாரு இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் எந்த சந்தோஷம் படுத்தல்ல சொன்னா அவங்க சொன்ன யாரு அவருடைய வாழ்க்கையில என்ன ஆனா துனியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் துனியாவை எல்லா விஷயங்களும் தெரியும் எல்லா விஷயங்கள்ல இவரே துணியாவில அதாவது இவருடைய அறிவை பாய்ச்சி எல்லாம் செஞ்சு கொள்வாரு ஆனா ஆசிரத்துடைய விஷயத்துல இவருக்கு ஒன்றும் தெரியா இப்படியான வாழ்க்கை இவர் கொண்டு போறாரு கலத்திக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு நேரம் வரும் ஒரு சந்தர்ப்பம் வரும் எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஏற்படும் அது சக்கராத்துடைய சந்தர்ப்பம் கடல கடலில் இருக்கக்கூடிய மீன் சொல்லும் தாய் மீன் சொல்லும் நீ போகாத நீ எங்க போகாத விட்டு நீ எங்க போகாதிக்க சாயும் இது அப்படி போகக்கூடிய நேரத்தில் அது அதாவது எல்லாம் ஒன்று செய்யும் கருப்பிய சொல்லு கொடுக்கும் இப்படித்தான் மீனவர்கள் இப்படித்தான் அவர்களுடைய யுக்தியை பாதிப்பாங்க ஒரு மாமிசம் ஒன்று போட்டிருப்பாங்க அது நீ சாப்பிடுறதுக்கா சாப்பிடுறதுக்கு நல்ல இருக்கும் சாப்பிடுறதுக்கு நீ அதை குசிச்சு கொண்டே அந்த நேரத்தில் பிடிச்சி அப்படின்னு தாய்மீன் செய்யும் இந்த குஞ்சு மீன்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறை வந்திருக்கிறது அந்த இறையை பார்த்ததும் இதனுடைய வாய்ப்புள்ளே போடுகிறது வாய்ப்புள்ளே போட்டதுக்கு பின்னால நல்ல சாப்பிடுறது இந்த மீனவரும் என்ன செய்கிறான் இலை ஏமாற்றி விட்டு போறேன் அது நல்ல சாப்பிடுகிறது எப்பொழுது அதனுடைய தொண்டையிலே போய் மாற்றி விட்டதோ அப்போது நினைக்கிறது அப்போது அதை நினைக்கிறது தாய் சொன்னது உண்மை மேலே வருகிறது தாயுடைய கடலில இருக்கக்கூடிய உலகம் இல்ல மேல தண்ணி வேறு அது தலை வேறு கொம்பு ஆஹ் உன்னுடைய செதல்களை கத்தியாக சீவுவார்கள் அதனை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள் அதிலே சிலர்கள் பொறிப்பாங்க சிலவங்க ஆக்குவாங்க இப்படி அழான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறது கனிமாலும் நீளான கேட்கல அது நினச்சு உங்க என்னுடைய இரையை சாப்பிடுவதற்காகவே யுக்தியை பாவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த மீன் என்ன செய்கிறது அதனை சாப்பிடுகிறது சாப்பிட்டதுக்கு பின்னால சாப்பிட்டதுக்கு பின்னாலோ அது அனைத்தையும் நடக்கிறது தனியர்கள் இது போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அடைசி வரைக்கும் கொசுபாக்களையும் ஒவ்வொரு ஜுமாக்கள் நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களை கேட்கிறோம் தொடரையை பத்தி கேட்கிறோம் அதே மாதிரி நோவை பத்தி கேட்கிறோம் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது வயிற்றுக்கு வந்தோம் இந்த துணியாவிலே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக தவழ்ந்து கொண்டிருந்தோம் அதுக்கு பின்னால கையை பிடித்து அதாவது சுவர்கள பிடித்து நடந்து கொண்டிருந்தோம் அதுக்கு பின்னாலுக்கு போக ஆரம்பிச்சு வால் பண்ணாங்க இப்ப வயோதிப்பமாகி எங்களுடைய மௌத்தங்களை நோக்கி கொண்டிருக்கிறது கனியமானவர்களே இப்படித்தான் இஸ்ராயல் அலி சலாத்து அவர்கள் எங்களை பிடிப்பாங்க இஸ்ராயல் அலி சலாத்து பிடிப்பாங்க எங்களை பிடிப்பாங்க நாங்க நல்லவர்களாக இருந்தா நாங்க நல்லவர்களாக இருந்தேன்னு சொன்னா அது இஸ்ராயலா இஸ்லாத்து நதியா மதாரிக்கல் நதியோ நாக்கிய தேர்ந்த இஸ் அலிஸ்லாபுலாம் அவங்க சொல்லுவாங்க மலாய்கமார்கள் கோடான கோடி மலாய்கமார்கள் இறங்கி வருவாங்க இறங்கி வந்ததுக்கு பின்னால இவருடைய ரூ எப்படி அடுக்கப்படும் இவருக்கே தெரியாது இவருக்கே தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் சக்கரத்திருக்கிறது நபையவர்களுக்கு கூட சக்கராத்திரி அவர்கள் சக்கராத்தில் பட்ட பாடல்துலாம் அவர்கள் கூட அவர்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு சக்கரத்தில் கஷ்டப்பட்டது கொண்டு சொன்னா மலாய்க்கமார்கள் மலாய்க்கமார்கள் கோடான கோடி மலாய்க்கமார்கள் வானத்து வரைக்கு விழிக்கிறது அவர்களுடைய கை மாறிக்கொண்டே அப்படி இவருடைய ரூ எடுத்து கொண்டு போகப்படுகிறது இவருடைய ரூம் வாரத்து வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகிறது அல்லாஹ் சொல்றான் என்ன காபுற என்ன காபுரா நபீர் இல்லை நல்லவர்களுடைய ரூ அது எ நல்லவர்களுடைய பலாய்கேங்க என்ன இன்னைக்கு வாசம் வாதத்தில் இப்படி வாசம் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க மௌத்தா பேசிக்கிறாரு அதனால தான் அவருடைய ரூட்டின் காரணமாக வாசம் அடிக்கிறது என்று மாற்றான முறையில யார் ஒருத்தர் வப்பாசாகிறாரோ யார் ஒருத்தர் மரணிக்கிறாரோ இந்த நேரத்தில் மலாய்க்கமார்கள் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் என்ன செய்வாங்க ரூக எடுத்துக்கொண்டு போறதுக்கு அவர்களுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு இந்த நாச்சின் காரணமாக இவங்கெல்லாம் தலையை போட்டுக் கொள்வாங்க ரூவும் அது அது என்ன செய்யும் அது ஒளிந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே இவருடைய ரூ வானோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் மலாய்க்கு சொல்லுவாங்க என்ன இது என்ன இது சோதர்களே இவருடைய இவருடைய இவர் நல்லவராக உலகத்துல வாழ்ந்து சொன்னா இவருடைய ஜனசாக்கு பின்னால ஆகும் அம்மா பின்னால எல்லா விஷயங்களும் பகிராகும் எல்லா விஷயங்களும் இவரை கபருக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன அவசரமா கொம்போங்க என்ன அவசரமா கொம்பு ஜனாதா கத்தும் இவருடைய எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் வளமான முறையில் அமையும் இவருக்கு எந்த தடையும் இருக்காது கபருக்கு பயிற்சி வைக்கலாம் இவருக்கு எந்த தடையும் இதே நேரத்தில் இஸ்ராரல் இஸ்லாம் அவர்களும் மிகவும் கோபமான முறையில் எடுத்து இருப்பாங்க இவருக்கு தடங்கள் தான் இவருக்கு தடங்கள் ஏற்படுத்தி கனிமணவர்களை இவரை கபருக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு சரியான தடங்கள் என்ன காரணம் இவர் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பழக்கிடல ரசூல் சொல்ல சொன்ன வாழ்க்கையை இவரை எடுத்து நடக்கல சொன்னா இவர் இவரு இவருடைய இடம் வேற இவர் போகக்கூடிய நேரத்தில் இவர் சொல்லுவாரு ஐநது ஐநது என்னைய கூட்டிக் கொண்டு போறீங்க உலகத்தில் எரிக்கக்கூடிய மனிதரையும் ஜீவனையும் தவிர இந்த சத்தத்தை உலகத்தில் எரிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா உயிரினங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அவருக்கு வைச்சதுக்கு பின்னால நல்லவராக இருந்தாங்க யாரு இவர் சொல்லுவாரு உதாரணத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அஞ்சு நேரத்தில் கல்யாவுக்கு ஐந்து நேர கொள்கைல என்ன செய்வன் என்ன செய்வன் வளர்க்கக்கூடியவன நாப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் கொள்கைக்கு வந்துட்டும் முஸ்லீமும் அங்க முதலாவது ரப்ப ஞாபகப்படுத்துகிற உலகத்தில் அவனே வளர்க்கிறது கடை அல்ல உலகத்திலே வளர்க்கிறது வயல் இல்ல உலகத்தில் வளர்க்கறது பட்டம் பதவி இல்ல ரூ வளர்க்கிறான் என்ற விஷயத்தை முகனைத்தும் இந்த ஆலத்தாரை படைத்த அவனுக்கே ஒரு ரெண்டாவது அலமது மூணாவது கண்ணியமானவர்களே நாங்கால என்ன சொல்றோம் அடுத்தது சுஜூத்துக்கு போனதுக்கு பின்னால் அதுக்கு நாங்கள் நிலைக்கு வாரம் என்ன நேரத்தில் சொல்றோம் என்னது அதுக்கு பின்னால சுஜூத்துக்கு வார்த்தையில வந்தோ அவர்களுடைய வாயில வந்திச்சோ அவங்க என்ன செய்யறாங்க சந்தர்ப்பத்தில் எல்லா கேள்விகளுக்கும் ஒருத்தர் நல்லவராக இருந்த எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுத்துவார் அப்படி இல்ல மாற்றமான முறையில் வாழ்ந்தான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த மனுஷனை பத்தி நபியை பத்தி அபிப்பிராயம் கேட்கப்படும் இந்த மனுஷனை பத்தி உன்னோட என்னன்னு கேட்கப்படும் இவர் சொல்லுவார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுவாசியாக இருந்த தொழுதாரு அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடந்தாரு சொல்லப்படும் போர்வைகளால் அவர்களை போர்த்துங்களை அவர்களுக்காக வேண்டி சொருக்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் மாற்றமான முறையில் வாங்கினுடைய கதவுகள் திரட்டப்படும் கதவுகள்க்கப்படும் நரகத்து ஆடைகள் உளுத்தப்படும் கண்ணியமானவர்களே வந்த சொன்னா எங்களுக்கு சரியான முறையில வரணும் மவுத்து வரணும்னு சொன்னா எங்களுக்கு அல்லஹும் விரும்பியவாறு வரணும் அல்லாவும் சந்தோஷப்படணும் அல்லாவும் சந்தோஷப்படணும் நாங்களும் அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போறதுக்கு நாங்களும் சந்தோஷப்படணும் கண்ணி இந்த மௌத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுபஹானா இப்படியான மௌத்த கண்ணி மாணவர்களை அல்லாஹ் சுகானா உலகத்துல ஏராளமான அதாவது அவனுடைய கட்டளைகள் இருக்கிறது அவனுடைய கட்டளைகள் இருக்கிறது அதனைகளை எல்லாம் ஏற்று நாங்க நடந்தா ரசூலுல்லா அவருடைய வாழ்க்கையை நாங்க பின்பற்றி நடந்தேன்னு சொன்னா நாங்க மின்னு கொள்ள வாழ்க்க நாங்க ஆற சந்தோஷமா இருப்போம் எங்களுடைய சமாபியுடைய வாழ்க்கையில சகாமியுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா தெரியும் அவர்களுடைய முஸ்மானோ இவர்களுடைய மௌத் எப்படி வந்தது அது தகுசு சீக் அது எல்லா இவர்களுடைய மௌத்து எப்படி அமைந்தது அல்லாஹுக்கு பொருத்தமாக அமைந்தது அரசியல்ல ஜனா அவர்களுடைய வபாத்தினால அவர்களுடைய மரணத்தினால அவர்களுடைய மௌத்தினால அல்லாஹுடைய அரிசி கூட நடங்கிருந்து கனியமானவர்களை அந்த அளவு குலவச வாழ்த்து நிற்கிறாங்க அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை சாலான் அவர்கள் எனக்கு யம் எனக்கு பொரு பொருவ கேக்குற அருப்பு சமாதி நீக்கிறோம் கூட்ட சேர்ந்த இன்னொரு இடத்துல பேசி நீங்க நான் சொன்னேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க போறாங்க அவர்களுடைய அந்த கூட்டத்துல பேசி கேக்குறாங்க அதாவது பொண்ணுண்டு அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்க கேட்கிறாங்க விஷயத்த விஷயத்த கேட்டதுக்கு பின்னால அவங்க சொல்றைய வாப்பா அந்த வாப்பா அவர் என்ன செய்யறாரு கருப்பாதிக்காரு அவங்க சரியான அழகான பிள்ளையாக இருந்துச்சு இவரை பார்த்ததுக்கு பின்னால சொல்லி அனுப்பிட்டாங்க ஆஹ் இவரு இவருடைய வாப்பா சொல்றாரு நீங்க ஊடு மாறி வந்துட்டீங்க போல நீங்க என்ன செய்யுங்க நீங்க போயிட்டு வேற ஏதாவது இடத்துல பாத்துக்கோங்க பிள்ளைச்சி பிள்ளைக்கு தெரியும் யார் அனுப்பி வைத்த மாப்பிள்ள அந்த பிள்ளை சொல்லிச்சு பாப்பா நபியுடைய அவ்வளோவுடைய ஞானத்தும் வாழ்த்துக்கு முன்னால நீங்க பேத்து சொல்லுங்க அவரிடத்துல நீங்க சொல்லுங்க நான் நான் என்னுடைய மகளை முடிச்சுட்டாரன் என்பதாக சொல்லுங்க நானும் அதுக்கு தயார் இவங்களும் வர இவங்களும் அவரிடத்துல இடத்துல சக்தி சொல்றாங்க நான் என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுப்பதற்கு தயார் யார சொல்லா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் இப்பொழுது தயாராக இருக்கிறேன் என்னுடைய மகளை முடிச்சு கொடுப்பது கண்ணியமானவர்களே இவர் என்ன செய்யறாரு மா இவர் சொல்லிட்டு இப்ப கேக்குறாரு சாதே சாது உங்களிடத்துல திருமணத்துக்கு ஏற்பாடுகள் என்ன இருக்கீங்க யாரும் என்னிடத்துல என்ன நாயகமே இருக்கிறது என்னிடத்துல ஒன்றுமே இல்ல திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கென கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னால சொல்றாங்க அப்துல் ரஹ் உஸ்மான் இவங்களிடத்துல பேசினீங்க கேளுங்க ஏற்பாடு செய்ய ஏற்பாடு நிகாடு அடுத்த நாள் போறாங்க பஜாருக்காக வேண்டி போறாங்க பஜாருக்கு இவருடைய உடம்பை வாங்கறதுக்கு நிகாவுக்கு தேவையான சாமான்கள் வாங்கறதுக்கு போறாங்க இப்ப போரைய அழைப்பு கேட்கிறது போர்ல தோல்வி போ தோல்வி ஏற்பட்டிருக்கிறது கேட்டுப்பட்ட போவதா இந்த இஸ்லாமிய இஸ்லாமத்தை பாதுகாப்பதற்காகவே நான் போருக்கு போவதா அல்லது என்னுடைய உடலுக்காகவே இந்த திருமணத்தை முடிப்பதா போய் அவர்கள் சாமன் வாங்குறாங்க ஒரு கடைக்கு போய் ஒரு வாலும் ஒரு போர்வைண்டும் ஒரு கவசம் ஒன்றும் வாங்கி கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் அவருக்கு அவருக்கு நிக்கா அதாவது திருமணம் நடக்கல ஆனா கடைசி நேரம் அவருக்கு திருமணத்துக்காக வேண்டி அழகான பெண் கிடைச்சிருக்கி திருமணத்துக்கு உண்டான பணமும் கிடைச்சிருக்கி இந்த நேரத்தில் இவரு எங்க போராடி கன்னியமாவர்களே இவர்களுடைய உள்ளத்துல எதற்காக வேண்டி தன் அல்லாலை எப்படியான எப்படியான அப்பாத்த கொடுக்கிறோம் எப்படியான மூத்த கொடுக்கிறோம் இவர் போராறு போரத்துக்கு பின்னால ஒரு கை வெட்டப்படுகிறது போரிலே பூந்து அவரு போராடி கொண்டிருக்கிறாரு வெட்டப்பட்டு தொங்குகிறது தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதற்கு ரசூல்லா சலம் கைத்து பார்த்தா சார் சாராதவர்கள் அவருடைய கை வெட்டப்பட்டு இன்னொரு கையால அவர்கள் என்ன அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காலா காலம் திருமணம் அனுமதி நான் என்ன செய்து அனுமதிக்குள்ளே போயிருவேன் அவங்களுக்கு தாராளமாக அனுமதினு சொன்னதுக்கு பின்னால அவங்க போறாங்க அவங்க பேச்சு அவர்களுடைய போர்வை கலத்தி வீச்சு விட்டு போருக்குள்ள பேச்சு அவர்கள் சகிதாகிறார்கள் கண்ணியமானவர்களே அவர்களுடைய ஜனாசாவை சூட்டி கொண்டு போறாங்க ஜூக் சாத் சந்தூக்குல இருக்கிறாரா இல்லையா தண்ணியமானவர்களே இவர்களுடைய அப்பா இப்படியானது அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தாங்க அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலிருந்தது ஆஹிரா அவர்களுடைய உள்ளத்தில் பெண் இருக்கவில்லை பணம் இருக்கவில்லை அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு திருமணம் நடக்கல ஆனாலும் அவ்வளவு அழகான பெண் கிடைத்தும் அவருக்கு நிக்கான்கள் அவருடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இந்த தீனுக்கா அவர்களுடைய அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தாங்க அவர்களுடைய ஜனாதி அவடைய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அவர்கள் தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சில சமாதிகள் பெரும் விரலாத அந்த அளவுக்கு மலாக்குமார்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு இறங்கி இருந்தாங்க கண்ணியமான இன்றைக்கு உலகத்தில் நாமும் எங்களுக்கு வீடு தடையாக இருக்கிறது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழிற்சுக்கு பிசினஸ் தடை எங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு குழந்தைகள் தடை இல்ல எங்களுக்கு வீடு தடை இல்லை கணியமானவர்களே யாரு நினைக்கிற நினைக்கிறார்களோ யாருக்கு நினைக்க முடியுமோ அவர்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் கனியமானவர்களே யாரு அல்லாக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ் சொன்னத்தை ஏற்றி அலி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மரணத்துக்கு பின்னால எழுபதாயிரம் மலாக்கமார்கள் எழுபதாயிரம் மலாய்க்கனாசாவுக்கு வருவாங்க இஸ்ராயல் அலிஸ்லாத்துலாம் அழகான தோற்றத்துல வந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவாங்க சூழ்ந்து கொள்வார்கள் நீங்கள் அவருளே சூழ்ந்து கொள்வார்கள் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கூப்பிடுவார் இன்னாருடைய மகன் இன்னார் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்ல என்ன சந்தோஷப்படுத்தினீங்க உங்களுடைய மன உச்சைக்கு அடிமையாக இல்ல நீங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க என்னுடைய அமைப்புடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அவர்களானு தான் கனிமன்களை சொன்னா எங்களுக்கு வீடு தடையல்ல எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் தடையல்ல ஒழுங்கான சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்ற ஒழுங்கான ஆன் பத்தி சொல்ற அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய அவரை பராக்காக்கி போடாது அவரை இல்ல அதாவது அல்லாஹி சேர்த்து விட்டு அவரை பராக்காக்கி போடாது ஆக கண்ணியமானவர்கள் பணம் போத்தாலா அவங்க கொஞ்சமான வாழ்க்கை தந்திக்கிறான் எங்களுக்கு சொருக்கம் அதாவது அல்லாஹ் ஏற்பாடு செய்துக்கிறான் நம்ம எல்லாம் ஆகணும் நம்ம எல்லாம் சொருக்கத்துக்குரியவர்களாக எங்களுடைய அமல்கள் சொருக்கத்துக்குரியதாக எங்களுடைய சொருக்கத்துக்குரியதாகவும் எல்லா நேரத்திலேயும் அல்லா அவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அடையாளர்களாக நம் ஆகணும்யமானவர்களே அதுதான் விருப்பமான முறையில வாழ்ந்து அதுதான் விருப்பமான முறையில எங்களுடைய ரோல்களை அவன் கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் உணவிகள் சகோதர சகோதரியா இருக்கிறாய் நீ பாவனை மறைக்கக்கூடிய என்னுடைய பாவனை மன்னிச்சரியா யார்லாம் என்னுடைய சாய்தந்தையுடைய நோய்களை சாய்தந்தை நோய் அடிக்கிறாய்ல அவங்க அடிக்கிற தால்தானே இந்த কবরல வந்து கொண்டிருக்கறோம் யா அல்லாஹ் தால்தா சின்னதிலே நடக்க யா அல்லாஹ் ஒரு நோய் என்ற தாங்க மாட்டாங்க யா அல்லாஹ் நான் அந்த சாய்ந்தே சின்னதத்யா কবরல வந்து கொண்டிருக்கறோம் யா அல்லாஹ் தால்தா சாய்ரோடே কবரை சொர்க்கத்தை பூஜைல ஆக்கிறயா அல்லாஹ் தால்தா வத்தை படுறக் கூடிய விட்ட பாடுகாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதுனியோ வேற யா அல்லாஹ் இந்த கடனே யா அல்லாஹ் யா அல்லாஹ் தெரியாம கடன் எடுத்துட்டோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரோட்ல போறது கூட தத்தரிச்சு கொண்டிருக்கோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடனை கழுக்க கூடிய பாக்கியத்தை தந்தறிய யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த சின்னோ வேற கள்ள பிள்ளைகள் இல்லாதவர்களாக பாக்கியாழக்களை வீட்டில் இருக்கிற அவரது தகுதியான ஜோடுகளை வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுத்தா தலைப்பெறும் நம்ப வாசிதாக கூட